வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டாவது செய்தி சேவை மே இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் மக்களிடையே எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெல்லப்போவது யார் என்பது அறியவும் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை எதிர்நோக்கி மக்கள் மிகுந்த ஆர்வமாக காத்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடந்து வந்தது கடைசி கட்ட தேர்தல் மே பத்தொன்பதாம் தேதியுடன் முடிந்தது தேர்தல் முடிவுகள் வரும் மே இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகிறது இந்திய செய்திகள் கருத்துக்கணிப்பு வதந்திகள் மீது எனக்கு நம்பிக்கையில்லை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக மனதைத்துடன் இருங்கள் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் ஜாதி மத வாரிசு அரசியலில் ஓட்டை விழுந்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார் நடப்பு மக்களவைத் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் பங்கு அளப்பரியது என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சீனாவில் 5G ஜி எனப்படும் ஐந்தாம் தலைமுறை செல்போன் சேவையை நடைமுறைப்படுத்தும் வகையில் வாடிக்கையாளர்களிடம் கருத்து கேட்டுள்ளதாக சீன தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன தேவையின்றி வைத்திருக்கும் துப்பாக்கிகளை ஒப்படைக்கும் கன் பை பேக் திட்டத்தின்படி சுமார் இரண்டாயிரத்து அதிகமான துப்பாக்கிகளை குடிமக்கள் திரும்ப ஒப்படைத்துள்ளதாக டொராண்டோ நகர காவல்துறை தெரிவித்துள்ளது கேம் ஆப் த்ரோன்ஸ் கடைசி சீசனை மீண்டும் எடுக்கக் கோரி மூன்று மேற்பட்ட ரசிகர்கள் ஹெச்பிஓ நிறுவனத்துக்கு கோரிக்கை மனுவை அனுப்பியுள்ளனா் ஈரான் ஈராக் சென்றுள்ள தங்கள் நாட்டவர்கள் உடனே அங்கிருந்து வெளியேறிவிடுமாறு பஹ்ரைன் எச்சரித்துள்ளது அமெரிக்கா ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் ஈராக் செல்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு பஹ்ரைன் அறிவுறுத்தியுள்ளது கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி முன்னிலை பெற்றுள்ள லிபரல் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது ஆஸ்திரேலியாவில் நூற்றி ஐம்பத்தி ஒரு தேர்தல் சனிக்கிழமை நடைபெற்றது டிரம்பை சுற்றியுள்ளவர்கள் எங்களுடன் போர் புரிய தூண்டிவிடுகின்றனர் என்று ஈரான் அமைச்சர் பரபரப்பான தகவல் வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தானில் ஒரே ஊசியை எல்லோருக்கும் பயன்படுத்தி சுமார் ஐநூற்று முப்பது பேருக்கு எச்ஐபி தாக்குதலை ஏற்படுத்திய மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர் வணிகச் செய்திகள் மெக்சிகோ கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உலோகங்களுக்கான வரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரத்து செய்துள்ளார் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வெறியை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் பி ஹரிசன் தெரிவித்துள்ளார் தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரதி ஏர்டெல் உரிமை பங்கு வெளியீடும் மூலம் ரூபாய் இருபத்தி கோடி திரட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போரால் சீன நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளை இந்தியாவில் குவிக்கும் திட்டத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டிவி குழுமத்தின் அங்கமான சுந்தரம் கிளைட்டர் நிறுவனம் அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் ரூபாய் அறுநூற்று கோடி முதலீட்டில் புதிய ஆலையை தொடங்கியுள்ளது இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அமெரிக்கா தனது போக்கை மாற்றிக் பேச்சுவார்த்தை நடத்துவதில் பயனில்லை என்று சீனா கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிகரலாவும் மார்ச் காலாண்டில் பத்தொன்பது புள்ளி எட்டு இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இத்தாலியில் நடைபெற்று வரும் பகிரங்க டென்னிஸ் தொடரில் ஆண்களுக்கான ஆட்டத்தில் ரபெல் நடல் முன்னேறியுள்ளார் இந்திய அணியின் ஆல்ரவுண்டரும் இடதுகை பேட்ஸ்மேனுமான யுவராஜ் சிங் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அயர்லாந்து மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே இடம்பெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்களாதேஷ் அணி சாம்பியன் ஆகியுள்ளது திரைச்செய்திகள் பார்த்திபன் இயக்கி நடித்து உருவாகியிருக்கும் ஒத்த செருப்பு படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நயன்தாரா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் கொலையுதிர் காலம் படத்தை ஜூன் பதினான்காம் தேதி வெளியிட இருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர் நடிகை ஸ்ரேயா பிகினியில் டான்ஸ் ஆடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்